நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் என்ன முக்கணி எல்லாரும் சித்திக் சிவானின் ஒரு அழகான தம்பதியர்களா இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களா சித்திக் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு எல்லாமே தயார் பண்ணிட்டாருங்க அவரு அங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாருங்க போய் அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்தும் நல்லா உழைச்சி சம்பாரிச்சிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவரு அங்கிருந்து புறப்படுறாருங்க கப்பலில் பயணம் செய்யறாங்க திரும்பி ரிட்டர்ன் கப்பலுக்கு வர வந்துட்டு இருக்கும்போது அந்த பயணத்துல உட்கார்ந்துருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய பர்சை எடுக்கிறாரு சித்தி எடுத்து அதை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி குழந்தைங்களுடைய போட்டோ அதில் இருக்கு அதை பார்த்த உடனே அவரு தன்னுடைய மலரும் நினைவுகள் மாதிரி தன்னுடைய மனைவி குழந்தைங்கள நினைச்சிட்டு அதோட மனசுக்குள்ளார ஒரு பாடல் ஒன்னு பாடிட்டு இருக்காருங்க தரைமேலே தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தல்லாடுள்ளார ஒரு இசை இசை அமைச்சு தாளம் போட்டு பாட்டு பாடிட்டே வராருங்க அந்த நேரத்துல திடீர்னு தன்னுடைய கப்பல் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கப்பல திடீர்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா ரொம்ப புயல் காத்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் ஆடி ஒரு மாதிரி ரொம்ப சுழல் காத்த மாதிரி அதிகமா வீச ஆரம்பிச்சிருச்சு அந்த வீச ஆரம்பிச்ச வந்து அந்த கப்பலே மூழ்கிருச்சுங்க மூழ்கி ஒரு ஒரு பகுதியில தீவு பகுதியில போய் தங்கிருச்சு அதுல அந்த கப்பல்ல இந்த சித்திக்கு மட்டும் புழைச்சிடுறாருங்க எப்படியோ பொழைச்சி எதோடையோ புகுந்து கிழிந்து அந்த தீவு பகுதி கிட்ட வந்துடுறாரு வந்து பார்த்த உடனே அவருக்கு தாங்க முடியல அட கடவுளே என்னை இப்படி ஒரு சோதனைக்கு உள்ளாக்கிட்டியே நான் என்னோட மனைவி குழந்தைங்களெல்லாம் பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் ஆனா என்னை இப்படி ஒரு சோதனைக்கு உண்டாக்கிட்டேயே நான் இனிமே என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா புலம்பிட்டே இருந்தாராம் அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு அந்த தீவு பகுதியில இவர் மட்டும்தான் இருக்காரு அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது இவரு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தாரு அப்புறம் நாளாக நாளாக இவரு பார்த்தாரு அங்க இருக்கக்கூடிய பொருளை வச்சு அந்த கப்பல் இதாச்சு இல்லைங்களா சேதமாச்சு இல்லைங்களா அந்த கப்பலினுடைய அந்த பொருள் எல்லாம் எடுத்து இன்னும் செல்லக்கூடிய பொருள் எல்லாம் வச்சு அவரு ஒரு குடிசை மாதிரி தங்கறதுக்கு தயார் பண்ணிடுறாருங்க தயார் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் உணவு தேடுறதுக்காக வேற இடத்துக்கு போறாரு சரி அதான் சாப்பிட்றதுக்கு கிடைக்கதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிட்டு திரும்ப வராரு வந்து பார்க்கும்போது பார்த்தா இவரு போட்டு வச்சிருந்த குடிசையும் எரிஞ்சிருச்சிங்க பயங்கரமா எரிஞ்சி எல்லாம் போயிருச்சு அதுல கொஞ்ச நஞ்சம் இருந்த துணி மணி எல்லாம் கொஞ்ச நஞ்ச வச்சிருந்த பொருளும் எல்லாமே போயிருச்சு அப்புறம் அவருக்கு ரொம்ப அழுகு ஆத்திர தாங்க முடியல திரும்பவும் கடவுளை அட கடவுளே என்ன இப்படி ஒரு சோ அதனுக்கு ஏதோ நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு தங்கியிருக்கேன் அதுக்கும் வழி இல்லாம என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டே கடவுளே இவ்வளோ பெரிய பாவம் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு என்னன்னுமோ சொல்லி கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடறாரு என இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டே நான் இனிமே என்ன பண்ணுவேன் வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்துட்டாரு அன்னைக்கு ஃபுல்லா புலம்பிட்டு இருந்திருக்காரு அடுத்த நாள் அங்க இருந்து ஒரு கப்பல் வந்துருது வந்துட்டே இருக்கு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 சார் எப்படி சார் உங்களுக்கு இங்க தெரியும் நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சித்திக்கு கேக்குறாரு இல்லைங்க சார் நேற்று இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சி ஒரு புகமூட்ட புகமூட்டமா வந்து அது சிக்னல் காமிச்சுது அப்ப இங்க யாரோ ஆபத்துல மாட்டிட்டு அப்படின்ற ஒரு தெரிஞ்சது அதனாலதான் நாங்க இங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா கடவுளே மனசுக்குள்ள கடவுளே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் ஏறி இந்த மாதிரி த இந்த தன்னோட தாய்நாட்டை சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்தோம் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க என்னை எப்படியாவது என்னுடைய மனைவி குழந்தைங்களோட என்னை சேர்த்து வச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிரும் அப்படின்னு இந்த சித்திக்கு சொல்றாராம் உடனே அவங்களும் அங்கிருந்து கூட்டிட்டு போய் அந்த ஊருக்கு அவரை விட்டுறாங்களாம் இந்த சித்திக்கும் மனைவி சிவானிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாராம் சிவானி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாராம் அடாடா கடவுளே எங்களுக்கு இப்பயாச்சும் என் கணவரை கண்ணுல காமிச்சியே எனக்கு பொருண் பொருள் எல்லாம் போனா கூட பரவாயில்ல என்னோட கணவர் கிடைச்சிட்டாரு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் கிட்ட ஒண்ணு சொல்றாங்க இனிமே இங்க எதுவும் நீங்க இங்கேயே இருந்து வேலை பாத்துக்கோங்க வேற எங்கேயும் போக நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களாங்க ஆம்னேயர்களே நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எதுவாக இருக்கும் என்றால் அது இன்னொரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக மட்டுமே அதனால் சோதனையை கண்ட அஞ்சாதிர்கள் சோதனையை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்